ஜீன்முத்தூரோ தியஜேத் சச்சிதான வேவன்முத்தூத்த பூரோப்பி தியஜேத் சச்சிதானவேடவ தத்வித்வான் ஜ தத் விவான் ஜீவன்முக்தா பவேத் அதை அறிந்தவன் ஜீவன்முக்தனாகிறான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அர்த்தம் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஸ்லோகத்தை தத்வித்வான் தத் வித்வான்னா அதை அறிந்தவன் அதை அறிந்தவன்னா எதை தன்னை பற்றிய உண்மையை அறிந்தவன் ஆத்மாவை அறிந்தவன் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை அறிந்தவன் அதாவது இப்படி தான் சொல்கிறோம் நம்ம ஜகத்துக்கு அதிஷ்டானம் பிரம்மை இந்த ஜீவனுக்கு அதிஷ்டானம் பிரம்ம ஆகையினால ஜகத் அதிஷ்டானமும் ஜீவ அதிஷ்டானமும் ஒன்று நமக்கு அந்த தனித்தன்மை பலமாக இந்த பிரச்சனை ஆகினால் ஜெகத்துக்கு எனக்கு ஜெகத்துக்கு எது அதிஷ்டானமோ அதுதான் எனக்கும் அதிஷ்டானம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற தத் வித்வான் ஜெகததிஷ்டான ஆத்ம அதிஷ்டான வித்வான் அப்படின்னு போட்டுக்கணும் பரமார்த்த வித்வான்னு போட்டுக்கணும் பரம் பரம்பொருளை அறிந்தவன் மெய்ப்பொருளை அறிந்தவன் ஜீவன் முக்தனாகிறான் ஆனால் அதெல்லாம் நீங்கள் சிலதெல்லாம் உங்களுக்கு ஒட்டு வராது ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும் சம்ஸ்கிருதம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் புரியும் ஆகா தத்வித்வான் ஜீவன்முக்தகா பவேத் எங்கேருந்து எங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுறோம் பாருங்க தத்வித்வான் ஜீவன் முக்தகா பவேத் ஆனால் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா சச்சிதானந்த ரூபத்வாத்து பூர்வோபாதி குணாம் தியக் தியஜேத் தியஜேத்துங்கிற தியக்வான்னு போடப்படும் சச்சிதானந்த ரூபத்வாத் தன்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா நான் என்றைக்கும் உடம்பு சாகாமல் இருக்க முடியாது நான் சாகவே முடியாது அவிநாசித்து தத் வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் விநாசம் அவ்வயசியாசிய ந கஷ்டித் கருத்து அருகதி அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கணும் அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் எதனால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆத்மா அவிநாஷின்னு தெரிஞ்சுக்கோ அழிக்க முடியாது சங்கராச்சாரியர் சொல்கிறார் ஈஸ்வரோப்பி கருத்தும் நான் ரசி ஏன்னா ஆத்மத்வாத் இறைவனாலும் ஆத்மாவை அழிக்க முடியாது ஏனென்றால் இறைவனே ஆத்மாவாக இருப்பதால் ஆகையினால் அது அது புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்லோகம் உடனே ஞாபகத்துக்கு வரணும் நமக்கு எதுக்கு சொன்ன சச்சிதானந்தங்கிறதுக்காக அப்புறம் நான் அறிவே வடிவானவன் நான் ஜடம் வரூபோகம் சத்தியோகம் நான் சத்தியமானவன் சத்தியமானவன்னால் என்ன அர்த்தம் அழியாதவன் சத்தியோகம் நித்யோகம் அப்புறம் என்னது நான் வாழ்க்கையில் நான் எதை தேடி தேடி அலையிறேனோ அதுவே தான் நான் என்னது ஆனந்தோகம் ஆக்சிதோகம் சதோகம் சத் சத்ஸ்வரூப்போகம் சித்ஸ்வரூப்போகம் ஆனந்த ஸ்வரூபோகம் ஆக சச்சிதானந்த ரூபத்வாத் சச்சிதானந்த ரூபத்வாதுன்னா சச்சிதானந்த ஸ்வரூபமாக நான் இருக்கேன் ஆக இந்த உபாதிகள்னால் என்னதுன்னா அனிர்த்த ஜட துக்க ரூபமாக இருக்குது காரணோபாதி அஜான ரூபமாக இருக்குது சூக்ஷ்மரீரம் வந்து அது காரியோபாதி சூக்மசரீர காரியோபாதி அப்புறம் ஸ்தூல சரீர காரியோபாதி இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா பூர்வ உபாதி குணான் தன் முன்னால் இருக்கிறதுன்னு பூர்வோபாதி குணான் எந்த வியாக்கியான காரணம் பூர்வத்துக்கு மாதிரி அர்த்தம்னு சொல்லலை பூர்வ உபாதி குணான் முன்பு இருக்கிற முன் அறியாமைனால் தோன்றியன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அறியாமையினால் தோன்றிய உபாதி குணங்களெல்லாம் உபாதி உபாதி குணங்கள் இந்த ஷரீரங்கிறது உபாதி அந்த சரீரத்துக்கு சில குணங்கள்லாம் இருக்குது இதுக்கு பிறக்கிறது வளர்றது மாறுறது அது மாதிரி ஷட்விகாரங்களெல்லாம் உடையதாக இருக்குது ஆக உபாதியையும் உபாதிகுணங்களையும் உபாதியை நீக்கிற போதே உபாதி குணங்களும் போயிடுறது ஆனால் அதை சொல்ல வேண்டியிருக்கு சொல்லி சொல்லி மனசுக்கு புரி புரிய வைக்க வேண்டியிருக்கு வந்து முதுமை வந்து எனக்கு கிடையாது உடம்புக்குத்தான் முதுமை எனக்கு இளமையும் எனக்கு கிடையாது உடம்புக்குத்தான் இளமை அப்படின்னு சொல்லிக்கணும் உடம்பு நான் இல்லை உடம்போட தர்மமும் எனக்கு இல்லை அதே மாதிரி மனசும் நான் இல்லை மனசனுடைய துக் இருக்கிற துக்கமும் நான் இல்லை அப்படி ஒன்று அந்த உபாதியும் நீக்கணும் உபாதி குணங்களையும் நீக்கணும் அதுதான் சொல்கிறார் உபாதி குணாம்ஸ்தியஜேத் உபாதி நீக்கிறபோது இந்த குணங்களையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி என்ன ஆகும்னு கேட்டால் எல்லாம் புரியறது வயசாகிட்டு போகிறே கவலையாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வச்சு கூட அப்போ வந்து என்ன ஆகிறதுன்னா அப்போ இது என்னது நீ உனக்கு வயசே கிடையாது நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நீ வந்து சைத்தன்யஸ்வரூபம்னு படிக்கிறோம் ஆனால் வந்து இதெல்லாம் புரியறது நல்லாவே புரியறது பொண்ணாகவே பிறந்துட்டோமே அப்படின்னு அது வேறு மனசில் அப்புறம் வந்து இந்த ஜாதியில் பிறந்துட்டோமே அது ஜாதி வேறு இவ்விஷயம் புரிஞ்சாச்சுன்னா ஜாதியாகுது அதுக்கப்புறம் இதாகுது அதுக்கப்புறம் விவகாரத்தில் வச்சுக்கோங்க நான் வேண்டான்னு சொல்லலை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போகிறது அது தான் பண்ணுறாங்க ஜாதி பார்க்கு தான் செய்கிறாங்க எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து தானாக சரியாக போயிடும் ரூபா ஜாஸ்தி ஆக ஆக ஜாதியெல்லாம் காணாமல் போய்டும் பணம் வர வர வர எல்லாம் வந்து ஜாதியாக ஜாதி நீத்தி இதெல்லாம் பிரத்யட்சம் எல்லாம் வந்து சாஸ்திரத்தில் என்ன தர்மசாஸ்திரத்தை அடியோடு அழிச்சிடுவோம் சரி உபாதி குணான் தியஜேத் சச்சிதானந்த ரூபத்வாத் ஹேத்து அந்த வித்வானவன் பூர் உபாதி குணங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு ஜீவன் முக்தனாக ஆகிறான் எப்படி எதனாலே சச்சிதானந்த ஸ்வரூபத்துவாத் சச்சிதானந்த ரூபமாக இருப்பதால் தான் சச்சிதானந்த ரூபமாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்ட காரணத்தினால் அனிர்தடது துக்காத்மகமான உபாதிகுணங்களையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு அந்த உபாதி குணங்களோடு கூடிய சரீரத்திலேயே ஞானத்தோடு இருக்கிறான் அதனால் அவனுக்கு ஜீவன் முக்தகான்னு பேர் சாஸ்திரம் அப்படி அழைக்கிறது அது எப்படி எப்படி ஆனான்னா பிரமர கீட்டவத்து பவேத் நீங்கள் எப்படி போட்டுக்கணும்னா தத்வித்வான் சச்சிதானந்த ரூபத்வாத்து இல்லாட்டி சச்சிதானந்தரூபத்வாத்து தத் வித்வான் பூர்வோபாதி குணாம் தியக்வா ப்ரமரக்கீட்டவத்து ஜீவன்முக்தான் பவேத் ப்ரமரக்கீட்டவத்து ஜீவன்முக்தான் பவேது போட்டால் சரி வராது எப்படி இப்படி ஆனான்னா ஜீவன்முக்தன் ஆனத்துக்கு காரணம்னு சொல்கிறார் இப்படியே திரும்ப திரும்ப அபரோஷானுபவதியை முடித்து ஆத்மபோதத்தை படித்து இனி என்னெல்லாம் டெக்ஸ்ட்டு இருக்கோ தெரியாது சரீரம் இருக்கிற வரைக்கும் இப்படியே பண்ணி பிரமர கீட்டவத்து குழவிப்புழு அந்த உதாரணம் அங்கேயும் வந்தது அப்ரோக்ஷான அனுபவத்திலையும் புழுவானது அந்த புழு வந்து குழவி வந்து கொட்டுமா அந்த குழவி அந்த புழுக்கொழவி என்ன நினைக்குமா அம்மா அது கொட்டுமோ கொட்டுமோன்னு நினச்சி நினச்சே அது அது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க இதை போய் எப்படி விசாரம் பண்ணாங்களோ தெரியாது புழுக்கொழவி குழவையும் வந்து சின்ன குழவியும் இருக்கே அந்த குழவையை வந்து இது ஒரு கொட்டு கொட்டி வச்சுருக்குமா அதனால் அந்த கொட்டினதை ஞாபகம் வச்சுட்டே இருக்குமா அதனால கொட்டுமோ கொட்டுமோ கொட்டுமோன்னு நினச்சி நினச்சே என்னாகுமா இது பெரிய குழவையாக மாறிடுமா அது மாதிரி இது என்ன பண்ணுறான் விடாமல் இப்படியே உபனிஷத்தையும் கீதையையும் சாஸ்திரங்களையும் மாறி மாறி படிக்கிறது இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பிரமரை கீட்டவத்து அந்த பிரம்மனையே விசாரம் பண்ணி பண்ணி என்ன ஆகிடுறான்னா அவன் அந்தரணம் முழுக்க என்ன விருத்தி பிரதானமாக இருக்குது அகண்டாக்கார விற்பி பிரதானமாக இருக்குது அத்வைத விறத்தி தான் மேலோங்கி இருக்குது மற்ற விறத்திகள்லாம் மது ஏதாவது என்ன வலிவிழந்துருக்கு ஆஹா சச்சிதானந்த ரூபத்வாத் தத்வித்வான் பூர்வோபாதி குணாம் தியாக ஜீவன்முக்தா தூக்கு வந்து ஏவன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஜீவன்முக்தா ஏவ்